प्रपन्न पारिजाताय कृष्णाय पश्यति सर्वत्र ிா வேற்றைக்கணு நம யோ பசிய பசியம் நணியாமி சேனியன் இந்த ஸ்லோகங்கள்லாம் தியானத்தோட பிரயோஜனத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பரமார்த்த தத்துவத்தை சுத்த சைதன்யத்தை எவன் தரிசனம் பண்ணுகிறானோ அந்த சுத்த சைதன்யத்தில் தான் எல்லா உபாதிகளும் கல்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறானோ அவன்தான் யோகிங்கிறத சொன்ன ஆஹா யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனாக தியானம் பண்ணுறவன் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கக்கூடிய அந்த சுத்த ஆத்ம சைதன்யத்தை தான் தரிசனம் ஞானத்தினால தரிசனம் பண்ணுறான் நிதித்தியாசனத்தினால ஞான பலம் நன்றாக ஏற்படுகிறது அப்படின்னு தான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் எவன் ஒருத்தன் எல்லா இடத்துலேயும் என்ன பார்க்குறானோ யா சர்வத்திர மாம் பசியத்தி சர்வேஷு சர்வபூதேஷு சர்வத்திர எல்லா அர்த்தம் பண்ணிக்கலாம் சர்வத்திரங்கிறத சர்வபூதஸ்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது வந்து சரீரங்களுக்குள்ளேயும் சரீரத்துக்கு வெளிலையும் அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்தா அப்படின்னு வேதங்கள் சொல்கிறதுனால வன் ஒருவன் என்னை எங்கும் பார்க்கிறானோ சர்வஞ்ச மயி பஷ்ய எல்லாவற்றையும் என்னிடத்தில் பார்க்கிறானோ ஆ இதுக்கு முதல்ல சொன்னது ஆத்மசப்தம் இங்கே சொல்றது மாம்னு சொல்றார் மாம் மயிங்கிறார் இந்த இடத்துல மாம்னா என்னைன்னு அர்த்தம் மயின்னா என்னிடத்தில்னு அர்த்தம் அங்கேயும் அப்படிதான் பார்த்தோம் ஆத்மானம் பஷியத்தி ஆத்மானம் ஈஷத்தை அவருடைய பாஷையிலே சொன்னால் இந்த ஸ்லோகத்தோட பாஷையில் சொன்னால் ஆத்மானம் ஈக்ஷத்தை ஆத்மனிச்ச ஈக்ஷதே இதை திரும்ப திரும்ப நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் பொறுப்பாக இதை தியானம் பண்ணணும் சிந்திச்சு ஆஹ் என்னிடத்தில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ எல்லாவற்றிலும் என்னை எவன் பார்க்கிறானோ தஸ்ய ந பிரணியாமி இந்த ஆத்மசப்தம் மாம்கிறது வந்து ஈஸ்வரன் ஆகா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஆதாரமானது ஒரே தத்துவந்தான் இந்த ஜீவாத்மா பரமாத்மா பேதத்தை காட்டுறது மாயா சக்தி ஆகையினால நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஐக்கியம் இதெல்லாம் மகா பாகங்கள் மகா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று கடலும் அலைகளும் தண்ணீரின் கோணத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணுக்கு வந்து கடல் பறந்துருக்கிற அமைப்பை பார்த்து கடல்னு விவகாரம் பண்ணுறோம் சப்த விவகாரம் அதே மாதிரி தரங்காக அப்படி சொல்லி சப்த விவகாரம் பண்ணுறோம் ஆனால் உண்மையிலேயே அங்கே சத்தா வந்து ஜலத்துக்கு வேறாக ஒன்றும் கிடையாது அதுதான் உண்மை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஆகவே இப்படி யார் பார்க்குறானோ தஸ்ய அகம்ன பிரணியாமி அவனை விட்டு நான் விலகிறதில்லை ஏன்னா எல்லாம் கற்பிக்கப்பட்ட வஸ்து ஆ தண்ணீர் கடல்கிற சப்தத்துக்கு விஷயமாக இருக்கிறத விட்டும் விலகிறது இல்லை அலைகள் அப்படிங்கிற சப்தத்துக்கு அந்நியமாகவும் இல்லை விட்டும் விலகிறது இல்லை அது மாதிரி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றுன்னு இவன் உணர்கிறானோ என்ன அவனுக்கு நான் அறியப்படாதவனாக இல்லைன்னு அர்த்தம் ந பரோக்ஷதாம் கமிஷியாமி அப்படின்னு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்றார் ந பிரணியாமின் அவனுக்கு நான் அறியப்படாதவனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் சச்சமே ந பிரணியத்தி எனக்கும் அவன் அறியப்படாதவனாக இருக்க மாட்டான் நானும் அவனும் ஒன்றாக இருப்பதினால் பின்னால சொல்ல போறார் ஞானி தூ ஆத்மேமதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல போறார் ஞானியும் நானும் உண்மையிலேயே ஒன்று தான் ஞானியும் தன்னை தூய உணர்வாக கருதுகிறான் சுத்த சைதன்யமாக பகவானும் நித்திய ஜான ஸ்வரூபனாக இருப்பதால் அவருக்கு உபாதி திருஷ்டிலையும் ஜானம் இருப்பதனால அவருக்கும் அந்த ஜானம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இறைவனும் தன்னை உணர்வு என்று உணர்ந்திருக்கிறார் ஞானியும் தன்னை உணர்வுன்னு உணர்ந்திருக்கிறார் உபாதி பேதத்தில் ரெண்டு பேருக்குமே ஞானம் இருக்குது அக்ஞானியாக இருந்த மாதிரி இருந்தது ஜானி ஆன மாதிரி ஆச்சு ஜீவனுக்கு பகவானுக்கு அப்படி இல்லை எப்போவுமே ஜானம் அவருக்கு இருக்குது வியாபாரிக திருஷ்டியில் பாரமார்த்திக திருஷ்டியில் ஜீவேஸ்வர பேதம் கிடையாதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் ஆக ஸ்வாத்மாஹி நாம ஆத்மனா பிரியா ஏவ பவதி யஸ்மாச்ச ஐக்கிய தரிசி என்று ஆதிசங்கரருடைய பாஷ்யத்தில் வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நான் என்பது நம் எல்லோருக்கும் ஆனந்தமான ஒன்று இறைவனும் ஆனந்த வடிவம் இரண்டு ஆனந்தங்கள் இல்லை ஆனந்தம் ஒன்றே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த வரிகளில் ஆச்சாரியார் சொல்லுகிறார் ஆக நம் எல்லோரும் இறைவன் உயிர்கள் இரண்டுக்கும் ஆதாரமான மெய்பொருள் தத்துவத்தை உணர வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய உபதேசம் ஆக தியான யோகி ஜீவேஸ்வர அபேதத்தை நன்கு உணர்கிறான் அப்படிங்கிறது தான் இருபத்தி ஒம்பது அர்த்தம் இதை திரும்பவும் அடுத்த ஸ்லோகத்தில் எம்ஃபசைஸ் பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை சொல்லி அதுக்கப்புறமும் திரும்பவும் இந்த கருத்துக்களை சொல்லி இதை நிறைவு செய்வார் ரொம்ப அற்புதமான பகுதி இதெல்லாம் மறக்கக்கூடாது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க